என்னாகமம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சிலர் மேன்மையானவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அவர்களுக்கு சில புத்தி இனங்கள் வந்து விடுகிற நல்லவங்கதான் நேரங்களில் புத்தியை பறி கொடுத்துறாங்க என்ன செய்யறோம் என்ன பேசுறோம் எப்படி நடந்து அவங்களுக்கு விளங்க மாட்டேங்குது பாசிங்க என்னாகமோ பனிரெண்டு பதினொன்று இங்க ஆரோன் நாங்கள் சொல்றான் நாங்கள் யாரெல்லாம் ஆரோனும் மெரியாம ஒரு விதத்துல அக்கா தம்பிகள் அண்ணன் தம்பிகள் இன்னொரு விதத்தில் ஊழியர்கள் இன்னொரு விதத்தில் ஆரோன் ஆசாரியன் மிரியாம் திர்குதரிசி அப்படிதான மிரியாம் ஒரு திர்குதரிசி ஆரோன் ஒரு ஆசாரியன் மகா பிரதான இன்னொரு விதத்தில் சொல்ல போனா ஆரோன் மிரியாம் மோச எல்லாரும் யாரு அண்ணன் அக்கா தம்பிங்க சகோதரர்கள் சகோதரிகள் இவங்களுக்குள்ள இப்ப ஒரு ஜட்மெண்ட் வருது ஒரு பனிஷ்மெண்ட் பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு மிரியம் குஷ்டரோகியா மாறிட்டார் அதை பார்த்து பயந்து ஆரோன் கத்திரான் என்ன சொல்ற ஐயோ என் ஆண்டவனே நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவங்களை எங்கள் மேல் சுமத்தார் என்ன புத்தீனமாய் செஞ்சிட்டாங்க மோசு எப்பவோ செய்த விவாகத்தில் உள்ள தவற எத்தனையோ வருஷம் கழிச்சு நினைச்சாங்க பேசுற ஒன்னு போதுமா அவன் வந்து அரண்மனையில் இருந்து ஓடி போய் வருஷம் வருஷம் கட்டி எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் அங்க கல்யாணங்கட்டி பிள்ளை அங்கே செட்டில் ஆகி திரும்ப கத்தர் முளிச்செடி அவனுக்கு தரிசனமாகி அவன் திரும்ப வந்து பார்வையுக்கு முன்பாக நின்று அற்புத அடையாளங்கள் நடப்பித்து வரும்போது எனக்கு பேச்சு திறமை இல்லைன்னு இவன் சொல்ல கத்துற ஆர்வனை கொண்டு வந்து யாரை மாத்துறாரு மோசைக்கு வாயை மாற்றி ஆர்வனை ஆசாரியனை மாற்றி அங்கே பெரிய அற்புதங்கள் நடத்தி அவனை அங்கேருந்து வெளியே எல்லா ஜனத்தையும் வெளியே கொண்டு வந்து பார்வனை செங்கடலில் அழித்து மணாந்திரத்தில் கொண்டு வந்து மண்ணாவை புசிக்க வச்சு பிரமாணத்தை கொடுத்து கொண்டு வந்தா இப்போ தான் இவனுக்கு ஞான வருது அக்காவுக்கும் தம்பிக்கும் என்னதே இவ எப்படி அந்த பொண்ணை கட்டலாம் எத்தனை வருஷம் கழிச்சு அப்போ இது உள்ளேயே கிடக்கு அந்த பொண்ணை கட்டிட்டானே அந்த பொண்ணை கட்டிட்டானே நம்ம சொன்ன பொண்ணை கட்டலையே நம்ம காட்டுன பொண்ணை கட்டலையே அரண்மனையில் ஒழுங்காக இருந்துருக்கலாமே நான் சொன்னதை கெட்டலை அவன் சொன்னதை கட்டிட்டான் இவனாக போய் கட்டிக்கிட்டான் என்ன பண்ணுறது அப்படின்னு மேரேஜில் உள்ள போராட்டம் உள்ளே கிடந்து என்ன செய்யுது போஞ்சிக்கிட்டே கிடக்கு இரு வாய்ப்பு பேசுது நேரம் வரும்போது ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாங்க ஒரு நாள் யார்கிட்ட பேசுனாங்க மோசிட்ட பேசல இவங்களுக்குள்ளேயே கத்தருக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது தேவனே அதை குற்றம் சொல்லல எத்தியோபி தேசியல குற்றம் சொல்லல அது குற்றம் சொன்னாரா சொன்ன மோசினுடைய பாட்டு அப்படி ஒரு குற்றத்தை எப்பமோ நடந்த ஒரு காரியத்தை நாம பேசினா அது புத்தினம் பழைய கதைகளை நீங்க பேசி பழக கூடாது இந்த கிளவிகள் பேச்சுன்னு சொல்லுவாங்க தீமத்தியில சொல்லிருக்கு கிழவிகள் பேச்சு இந்த பழைய கதைகளை ஒரு சிலர் பாருங்க இந்த கல்யாணத்துல போய் கல்யாணம் நல்ல பங்கு வீட்டில் எல்லாரும் கூடியிருப்பாங்க எதை பேசிடுவான் ஏதாவது ஒரு பழைய கதையை கொண்டு வந்து நீ சாவு வீட்டில் எல்லாரும் துக்கத்துல இருப்பாங்க பழைய கதையை பேசி அடிச்சுக்குவாங்க ஒரு சம்பவமா இருக்கும் ஒளிஞ்சு போயிடுச்சு அதை நீ பள்ளிபடுத்த வச்சு பண்ண பழைய சிந்திக்க வேண்டும் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் தேவன் மன்னிச்சிட்ட பிறகு நீங்க என்ன செய்ய கூடாது அத பேசவே கூடாது மோசடி ஆண்டவர் பேசியிருப்பார் அவனை நேசிச்சுதான் அவருக்கு அவன் எத்தியப்பச திரும்ப கல்யாணம் கட்டி பிள்ளைகள்லாம் பெற்று எத்தனையோ வருஷம் கழிச்சுதான் யார் போய் சந்திக்கிறா கத்தர் கத்தரே அவனை போய் முடிச்சல சந்திக்கிறார் அவருக்கு தெரியாதா இவன் எத்தியப்பேசத்துக்கு தெரியாதா அவருக்கு தெரியாமைய கட்டிவிட்டான் அப்படியில் நம்மளில் அநேகர் இப்படித்தான் செய்கிறாங்க பழைய கதைகளை பேசும்போது நம்ம புத்தீனமா செஞ்சு அதனால தான் நம்ம ஃபேமிலியில் சில அடிகள்லாம் வருது ஒவனுக்கும் கத்துற வந்து காரணம் நமக்கு வெளிப்படுத்துறதே இல்லை நம்மளே வேத வசனத்தின் வெளிச்சத்தில் புரிஞ்சிக்கணும் அப்படி பழைய கதைங்க பேசுறீங்களா அதுக்கு தான் மற்றவங்க கதையை தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது விருப்பப்படவே கூடாது உங்கள ஸ்டோர் பண்ணக்கூடாது உங்க ஃபைலில் ஏற்றக்கூடாது பழைய கதைகளை யாராவது வந்து சொன்னா சாரி சாரி விட்டுருங்க அந்த கதையே எனக்கு என்னது தேவையில்லைன்னு சொல்லணும் யாராவது ஒரு வீட்டிலேருந்து குப்பையை கொடுத்தா வாங்கி கொண்டு போய் உங்க வீட்டில் வச்சுக்குவீங்களா வச்சுக்குவீங்க நீங்கள் இப்போ குப்பை கூட விற்கலாம்ல யோசிச்சு பாருங்க நம்மள அநேகர் இப்படி பழைய கதைகளை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஒரு சிலருக்கு சமயம் வரும்பொழுது நம்ம நினைச்சிடும் அதே பேசுகிறோம் அது இப்படி பேசுறது பைபிள் படி அது என்னது புத்தீனம் அவன் சொல்கிறான் அடிமங்கள பிறந்தான் புத்தீனங்கிறது நீ ஏன் பழைய கைய பேசுற அவன் ஓடனா இவன் ஓடனா அங்க அது நடந்துச்சு இங்கே இது நடந்துச்சு அவங்க அப்படி செஞ்சாங்க இவங்க இப்படி செஞ்சாங்க இங்க எப்படி நடந்தது போது உங்களுடைய முட்டாளா மாறிடுறீங்க டீசென்டான வார்த்தை தான் என்னதே புத்தி இனம் அவன் ஃபூல் வரும் முட்டால் தான் சொல்லு பழைய கதைகளை பேசுறமா எப்படி சொல்லுவீங்க சரி ஆண்டவ்டியாவது சொல்லுங்க ஆண்டவ்டியாவது போய் தேவசமுதில் உட்காந்து கத்தாவே நான் இந்த கதையை பேசினேன் இந்த கதையை பேசுனேன் பழைய கதைகள் வேண்டாம் குப்பையை கலர்னா என்ன செய்யும் குப்பையை கலர்னா என்ன செய்யும் நாற்றம் குப்பைய போய் கிளறி கூடாது இன்னொன்னு தேவன் ஒரு காரியத்தை மன்னிச்சிட்ட பிறகு நீங்க அதை திருப்பி நினைச்ச கூடாது பேசவே கூடாது இப்ப நம்ம வந்து ஒரு ஆளை குற்றவாளியா தீர்க்கிறோம் ஒரு சாமியாரு ஒரு இடத்துல உட்காந்து தவ செஞ்சிட்டு இருந்தாராம் அவரு அவர் ஜ தவங்க இருந்ததுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பெண் குடியிருந்தார் அப்போது அவ ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ டெய்லி அவ வீட்டுக்கு பலர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த சாமியா இருக்கு பார்த்து பார்த்து என்னது வெறுப்பாயிடுச்சு இந்த பொண்ணு இவ்வளோ மோசமாக இருக்கிறாளே அப்படியே காலப்போக்கில் டெய்லி இவர் பாப்பாரு யாரெல்லாம் போகிறான்னு ஒரு ஆள் போனா உடனே என்ன ஒரு கல்லை எடுத்து வச்சுக்குவார் எத்தனை பேர் போனாங்க எத்தனை பேர் வந்தாங்க இது இது இவர் எது போயிடுச்சு ஆமா இப்ப கல் எடுத்து வைக்கிறதா இவருக்கு வேலை ட்யூட்டி ரொம்ப கன்ஃபார்மாக பார்த்துக்கிட்டு யார் போறாங்க வெளியே போறா எப்படி வரா இதை பார்த்துக்கிட்டே இருந்தாரு கடைசியில் அவளும் செத்துட்டா இவனும் ஜெத்துட்டான் சாமியாரும் செத்துட்டாரே இப்ப நியாய தீர்ப்பில் போய் நிற்கிறாங்க ரெண்டு பேரும் அந்த பெண் வந்து நின்னாளா அவளுக்கு என்ன வந்துருச்சே ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அவளுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு கொடுத்துட்டாங்களா இவருக்கு சாமியாருக்கு பொறுக்கவே முடியல எனக்கு தெரியும் எத்தனை பேர் தெய்வா பாவம் செஞ்சா நான் பார்த்துக்கிட்டே இருக்க இவளுக்கு என்ன குடுத்துட்டாரு சொர்க்கம் கொடுத்துட்டாங்களே இவரு டைம் வந்துச்சு ஜட்மெண்ட்ல இவர நரகத்துக்கு சொன்னாங்களா இவர் எப்படி நரகம் போவேன் சாமியார் நீ தவம் ஒழுங்கா இருக்கவே இல்ல நீ யார்தான் பார்த்துட்டு இருந்த யார் வந்தா யார் போனா யார் வந்தா யாரு போனா கல் எடுத்து வச்சுட்டு இருந்தா உடனே நான் கண்ண மூடி சொன்ன நீ அந்த வேலையை என்ன செய்யல மறுபடியா செய்யல ஆனால் அவ சூழ்நிலையில பாவம் செஞ்சாலும் டெய்லி மன்னிப்பு கேட்டா அழுதா மனசாவப்பட்டா ஆன அப்படின்னால்தான் அவளை எங்க மன்னிச்சு எங்க கொண்டு வீக்கு சரிதானா உங்களுக்கு முன்பாக ஆயக்காரரும் வேசிகளும் பரலோர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் இருக்காவசனா அவங்க மன்னிப்பு கேட்டு அழுது ஒப்புரவாகி ஆண்டோடய சமூகத்தில் கடந்த தடுமாறி துக்கப்பட்டு கண்ணீர் விட்டு ஏசப்பா எங்களை சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டே சுவாமி இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க எனக்கு உதவி செய்யுங்க இப்படி அழுது அழுது அந்த டீம் எல்லாம் எங்க போயிருது பரலவது போயிருது இங்க யார்ட்ட பேசினா யார்ட சிரிச்சா எங்க போனா எங்க வந்தான்னு இங்க கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிற சாமியாரெல்லாம் எங்க இருக்கான் தெரியுமா அப்படி வசனம் உங்களுக்கு முன்பாக ஆயக்காரரும் ஆ யார் பிரவேசிக்கிறா ஆயக்காரரும் வேசியும் போயிட்டாங்களா அவங்க போயாச்சு இந்த டீம்லாம் எங்க இருக்கு நீங்க ஒரு காரியத்தை நீங்க இப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தேடிட்டு போக கூடாது அது நம்முடைய ஜீவித்துல நஷ்டத்தை கொண்டு வந்துடும் மன்னிப்பு கேட்டுப்பான் இருப்பான் என்ன செஞ்சிருப்பான் விட அவன் ஆத்மாவுக்கு அடுத்த வீட்டுக்காரங்க கடனை கணக்க நீ என்ன செய்யல ஒப்பு கொடுக்க ஆண்டு விட்டு போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இருக்கா இன்ன இந்த பழைய காரியத்தையே நீங்க வச்சுக்கிட்டே இருக்காதீங்க பழைய சம்பவத்தை இன்னும் ஒரு சிலர் அப்படியே மைண்டுக்குள்ளேயே நினைஞ்சிருக்காங்க வச்சிருக்காங்க இப்போ பழைய ஒரு காலத்தில் தவறு செஞ்சவங்க இன்னைக்கு சபைக்குள்ளே வந்திருப்பாங்க அவங்களை கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம் சில ஊழியக்காரங்களுக்கு அவங்கள பற்றி தெரியாது இப்போ உள்ள ஸ்டாண்டர்டை தான் பார்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வரும் உடனே அவன் இப்படி இருந்தான் எப்படி இருந்தான் அவனை தூக்கி சபையில் நினஞ்சிட்டாங்க முன்னால் வச்சுட்டாங்க இதெல்லாம் இந்த சப்ஜெக்டே பேசக்கூடாது பாயே திறக்க கூடாது ச பெரியவர் யார்தான் முதல்வர் அவர் தான் அவர் வந்து ஒருத்தனை தூக்குவார் ஒருத்தனை இறக்குவார் கூடும் கூடும் சபையில் செய்வியா காரியத்தில் இவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்க பேசினதே குடும்பஸ்தர்கள் ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க கூட உடன்ப தம்பியு குற்றத்தை வெளியேறாங்க ஒரு இந்த பழைய காரியத்தை அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு சுத்துறாங்க அப்படி வச்சிருக்கீங்களா ஏதாவது பழைய காரியங்களை வச்சிருக்கீங்களா சிலர்லாம் இந்த பழமை விரும்பிகள்னு சொல்லுவாங்க சில நாடுகளில் உள்ளவங்க எல்லாம் இந்த பழைய வாட்சி வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா நீங்க மதுரைக்கு போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா இந்தியா சிமெண்ட்ஸ் ஓனர் பயன்படுத்தின அந்த காலத்தில் பயன்படுத்தின ஒரு காரங்க நிற்கும் சோ அதாவது இவங்களுக்குள்ள பழமைகள் பழைய காரியங்கள் இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு இந்த பழைய கதையை ஒரு சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க போறதில்லை ஒரு குருவும் சிஷியனும் ஒரு ஆத்த கடக்க போனாங்களாம் இப்ப ஆத்த கடக்கிறதுக்கு தண்ணி நினைசிதே போய்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு வருஷம் ஜென்ஸ் ஈஸியா நினைஞ்சிருவாங்க ஒரு பெண் என்ன செய்ய வந்து புனிதர் என்ன பண்ணிட்டா என்ன பண்றது போனோம் என்ன பண்றது அந்த பொண்ணும் என்ன செய்யணும் நேரம் கொண்டு போய் இவன் தண்ணிக்கு அந்த பக்கம் விட்டுட்டான் குருவும் விட்டான் அவ வழியில போயிட்டான் போய்கிட்டே இருக்கு போன பிறகு குரு கேட்டாரா நீ எப்படி டபக்கு சருண் வந்து அந்த சைட்ல வச்சுட்டு போன எப்படி எப்படி செய்யலாம் அப்ப குருவே நான் அந்த பொண்ணை எங்க இறக்கி விட்டுட்டேன் கரையில இறக்கி விட்டேன் நீங்க தான் இவ்வளவு நேரம் அவ்வளவு தூக்கிட்டு வரீங்க நானும் நான் எங்க இறக்கி விட்டுட்டேன் அவளை நானு அந்த தண்ணியை தாண்ட உடனே அவளை என்னஞ்சாச்சு நான் இறக்கிட்டேன் நீங்க தான் இப்ப இத்தனையோ கிலோமீட்டர் யாரும் தூக்கிட்டு வரீங்க அவ போயிட்டா ஆனா அந்த பொண்ணை தூக்கிட்டு விடுறது யாரு நீங்கதான் மணிக்கணக்கா தூக்கிட்டு வரீங்க நானும் மண்டியை ஓடிக்கிட்டே இருக்கு தூக்கிட்டானே தூக்கிட்டானே தூக்கிட்டானே தூக்கிட்டே நான் இறங்கி விட்டு மணிக்கணக்காச்சு அவ போயிட்டா அவ வீட்டுக்கு போய் சாந்த போறாளோ யாரோ போறா அவ போயிட்டா நான் ஜஸ்ட் என்ன பண்ண பெரியவங்க நீங்க இப்ப அவ தூக்கிட்டு எங்க வரீங்க இவ்வளவு தூரம் ஓடிக்கிட்டு வந்துட்டே இருக்கீங்க இன்னும் உங்களுக்குள்ள இருக்கா அப்படியே யாருக்காது தூக்கிட்டே சுத்திரீங்களா தோல்ல யாரையாவது எதையாவது என்னைக்கா உள்ள காரியத்தை அப்படி தூக்கிட்டேங்களா பைத்தியக்காரன் ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பேக் தூக்கிட்டா ரோட்ல எல்லாம் தூக்கி வச்சுக்குவா அதை விடமாட்டான் அதுக்குள்ள உண்மை அதுக்கு பிறகு கத்தரமெண்ட் கொடுத்து ஒரு குஸ்தரோகத்தை உண்டு பண்ணி ஏழு நாள் தண்ணி காட்டினோப்பியா இல்ல இல்ல தெரியவே தெரியாது வேண்டாம் ஏன்னா இப்ப அடுத்த குஸ்தரோ யாருக்கு வந்துடும் எங்க வந்துடும் கவனமா இருக்கணும் புத்தினமான வார்த்தைகள் பழைய கதையை பேசாதீங்க ஏதோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் அறியாமையிலேயோ அறிந்தோடி போயிட்டான் பார்வையுடைய அரண் ஓடிட்டான் நீ கூட பிறந்த அண்ணன் தானே இவனை தேடி பார்த்து கொண்டு வந்திருக்கலாம் கொண்டு வந்தியா இந்த அக்கா தேடி பார்த்தால விட்டுட்டு இல்ல வேற வழியே இல்ல சாப்பாட்டு வழி இல்ல பார்வன் எழுந்து எழுப்பு அடைஞ்சதுக்கும் பல காரணங்கள் இருக்கும் அதெல்லாம் அது அவங்களுக்கும் தேவனுக்கு உள்ளது நீ அதை பேசி நியாயத்திற்புக்கு புத்தீனமாய் பேசி நியாயத்திற்பு பாத்திரனாய் மாறிவிடாதே இது புத்தினம் பழைய கதைகளை பேசினது ஒன்னு சாமுவேல் பதிமூணு பதிமூணு புத்தீனம் இப்போதோ உடைய ராஜ்யபுரம் நிலை நிற்காது புத்தீனமா செஞ்சா ராஜ்யபாரம் நிற்காது கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இங்கு உள்ள புத்தீன என்னன்னு தெரியுமா ஏழு நாள் காத்து ஆறரை நாள் காத்திருந்து அரை நாள் என்ன செய்யல காத்திருக்கல ஏழு நாள் காத்திருங்கிறது தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை ஏழாம் நாளில் காலையில் இவன் வரலன்ன உடனே இவன் பலியெல்லாம் செலுத்தியாச்சு ஏழாம் நாள் முடியும் போது யாரும் வந்துட்டா அவன் சர்வாங்க தகனை பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான் முடிஞ்சுதா கரெக்டா டைமிக்கு வந்துட்டான் இது என்னை காண்பிக்கிறார் நம்முடைய ஜீவித்துல சில காரியங்களுக்கு நம்ம கத்திரிக்காக காத்திருக்கணும் மனுஷிகமாக நிச்சயக்கூடாது எரிக்கும் செஞ்சிடக்கூடாது ஆண்டவர் டைம் வரைக்கும் ஆண்டோருடைய உனக்காக கொடுப்பார் அதை நீ அப்படியே காத்திருக்கணும் ஒரு சகோதரிக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு வீடு டெடிக்கேஷன் நடந்துச்சு அப்போ அதுக்கு பக்கத்தில் உள்ள விசுவாசிகள் ரெண்டு பேரும் புருஷன் மனைவி அவங்க விவாகமாகி ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு குழந்தை இல்லை அவங்களும் உடனே பாஸ்டர் சீஃப் மாஸ்டர் தான் அந்த வீட்டு டிக்கேட் பண்ண வந்தாருன்னு போயிட்டா போயிட்டாங்க போய் ஜெபிச்சாங்க எங்கள் வீடு பக்கத்தில் இருக்க வாங்க பாஸ்டர்னாங்க அவரும் நினைஞ்சிட்டாரு ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு வீட்டுக்கு போகலன்னு சீப் மாஸ்டர் சீப் மாஸ்டர் வரலன்னு சொல்லி வாங்கிட்டு சரி நான் வரேன்ட்டு பக்கத்தில் வாக்கபு உடனே வந்துட்டார் வந்து அந்த வீட்டுக்கு ஜெபிச்சார் ஜெபிச்சுட்டு விசாரிக்கும் பொழுது இவங்க சொன்னாங்க எங்களுக்கு வந்து செவன் இவசில்ல குழந்தை இல்லைன்னு அவர் பண்ணிட்டாரு அப்படியா குழந்தை இல்லையா அதுக்கே நீங்க கவலைப்படுறீங்க கத்தர் கொடுத்தா வாங்கிக்கோ இல்லைன்னா பண்ணிட்டு என்ன செய்யு ரெண்டு பேரும் சமானமா வாழ்க்கை நடத்துங்க எந்த விதமான மெடிக்கலோ எதுவுமோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ நினைக்கூடாது செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு பட்டு பட்டு பட்டு இந்த கட்டளை மாதிரி நினைச்சுட்டாரு குடிச்சிட்டு போயிட்டாரு அவங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல கத்தர் கொடுப்பார் கொடுக்கலனாலும் நீ நினைச்சு கூடாது எந்த விதமான முயற்சிகளும் எடுக்கக்கூடாது கத்தர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டா அவங்க அதை நம்பி இருந்தாங்க பதினாலு வருஷமோ 15 வருஷமோ இப்ப கத்தருக்கார் கத்தர் உங்களுக்காக கிரியை செய்ய என்ன செய்யணும் காத்திருக்கிறவர்கள் பொது பலன் அடைகிறார்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போறதே கிடையாது கத்தருக்கு காத்திருக்காம நம்ம ஏதாவது நம்ம செய்யும் பொழுது அது புத்தீனமான ஒரு செயலா என்ன செய்யும் அதான் புத்தினம் அவன் சொல்கிறான் பாருங்க ஒன்று சமையல் பதிமூன்று பனி ரெண்டில் அவன் சொல்கிறான் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் ஊழியம் செய்ய வேண்டியது ஊழியர்கள் செய்வாங்க ஜபிக்க வேண்டியது ஜவ் அவன் ஊழியக்காரங்க செய்வாங்க நம்ம போய் அவசியம் இல்லாமல் எங்கேயும் என்ன செய்யக்கூடாது மிஞ்சின காரியங்களில் பெரிய பெரிய காரியங்களிலும் மிஞ்சின கருமங்களிலும் எங்களை என்ன செய்யக்கூடாது தலையிடக்கூடாது அப்படிலாம் செய்யக்கூடாது துணிந்து செய்கிறது எந்த ஒரு காரியத்தையும் பயத்தோடு செய்யுங்க என்ன வந்துட போது என்ன ஆயிரும் அப்படின்னு நம்ம துணிஞ்சு செய்யும் பொழுது அது குற்றமாக பார்வையில கணக்கிடப்படுகிற இவன் காத்திருக்கவில்லை அதனால அன்னைக்கு ஒரு புத்தமான செயல் அதனால அவனுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காமல் காத்துரு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்காக காத்துரு அந்த திராட்சை ரசம் குறைவட்ட போது அந்த மரியால் போய் இதை ஏசிட்டு சொல்றா திராட்சரசம் குறைவட்டும் அவர் சொல்றாரு என்னுடைய வேலை இன்னும் வரல ஓன் வேலையை பாருட்டாரு ஆனா இவ போய் வேலைக்காரங்கிட்ட சொன்னா நீங்க வேற ஒன்னும் செய்ய அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் இனி செய்ய கிரேப்ஸுக்கு ரோடரோட அலைய வேண்டாம் வாங்கிட்டு வரதுக்கு நீ ரோடோட என்ன செய்ய வேண்டாம் அலைய வேண்டாம் ஒன்னும் அவர் என்ன சொல்றாரோ அத செய் வேலை வரவில்லைன்னு சொன்னவரு வேலை வரலன்னா அடுத்த நாளா செய்ய முடியும் இன்னைக்கு தான் வேலை வந்துச்சுன்னு கல்யாணம் விருந்து நடந்துகிட்டு அப்ப அதுக்குள்ள அந்த வேலை என்ன செய்யும் வரும் நீ கத்தர் கிரியை செய்வாருங்க நிச்சயத்தோடு இருக்கணும் உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாய் முடிவு உண்டு இந்த வருஷத்துல கத்திருக்காம நம்ம அவசரம் கொடுக்க அதிக பிரசங்கித்தனமா மிஞ்சி செஞ்சிருக்கோமா ஆண்டவர் கிரி செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் பேசுறதுக்கு முன்பாக ஆண்டருடைய ஆலோசனையை கேட்காமலே நம்மளா ஏதாவது பண்ணியிருக்கோமா செஞ்சிருக்கோமா அது என்னது ஆண்டவருடைய பார்வையில புத்தீனம் பழைய கதைகளை பேசுறது புத்தீனம் பழைய பாவங்களை மற்றவருடைய பழைய பாவங்களை அவங்க வாழ்க்கையில் உள்ள தோல்விகளை பேசுகிறது புத்தீனம் இரண்டாவது கத்திற்கு காத்திருக்காமல் நாமே துணிஞ்சு செயல்படுகிறது ரெண்டு சாமுவேல் இருபத்தி நான்கு பத்து புத்தது என்ன செஞ்சிட்டான் இவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா ரொம்ப புத்திசாலியான ஆள் ஆனா இப்ப எப்படியா மாறிட்டான் ஒன்னு சாமுவேல் பதினெட்டு பதினாலு பாருங்க 14 பதினஞ்சு எப்படி நடந்தா முதலாவது அவனுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு மகா புத்தி புத்திசாலி அப்படித்தான இருக்கு மகா புத்திமானாய் நடந்தால் என்னது மகா புத்தீனமாய் நடந்தால் எப்படி இருக்கு ஒரு காலத்தில் மகா புத்திமானாய் நடந்த ஆளு இப்ப மகா புத்தீனமாய் நடக்கிறான் காரணம் என்ன காரணம் என்ன ஜனத்தை போய் என்ன செஞ்சான் என்ன சொன்ன இருபத்தி நாலு பதினஞ்சு எத்தனை பேர் செத்தாச்சு எழுபது ஆயிரம் பேர் செத்தார்கள் ஒரே நாளில் எப்படி இருக்கும் பாத்தீங்களா இதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஜனத்தை எண்ணுவது குற்றம் ஜனத்தை என்ன அதுக்கு முன்னால என்ன செய்யணும் பலி செலுத்தணும் எடுக்கிறதுக்கு முன்னாடி பலி செலுத்தணும் ஓகே பண்ண பிறகுதான் எதை செலுத்தணும் ஜனத்தை என்னனும் அப்படித்தான் கத்தப்பிரமானம் வச்சிருந்தார் சொல்லுங்க யாத்திராகமம் முப்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எப்படி ஜனத்தை என்ன வேண்டி ஒரு கணக்கு பார்க்கும்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அவர்களுக்குள்ள வாதம் வந்துடக்கூடாது அதுக்கு முன்னால அவங்களுக்கு என்ன செய்யணும் அவனுக்கு வாதம் உண்டாகாதபடி ஒவ்வொருவரும் என்னப்படும் சமயத்தில் ஆத்மாவுக்காக கத்தர்க்கு என்ன செய்யணும் மீட்கும் பொருளை கொடுக்கணும் ஈக்குவல் பண்ணணும் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும் ஜனத்தை என்னனும் இப்படி ஒரு பிரமாண யாத்திராமத்தில் இருக்கு இது யோவாப்புக்கு தெரியும் தாவிதுக்கும் தெரியும் தெரித்துக்குறான் இது மனப்பூர்வமாய் செய்யற தவறு கெட்ட பேசக்கூடாதுன்னு தெரியாதா டிவி பார்க்க கூடாது நமக்கு தெரியாதா சொல்லுங்க ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா எல்லாம் தெரியும் தெரிஞ்சுதான் செய்வோம் மகாபுத்தினமாய் நடந்துக்கிறோம் ஜனத்தை என்னன்னா அதுக்கு பலி செலுத்தணும் இது நல்லா தெரிஞ்ச கதை இது தெரிஞ்சுக்கிட்டே இவன் செஞ்சான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சுட்டு அதை ஒருத்தன் தடுக்கிறான் தடுத்தவனை நீ யார் சொல்றதே நீ வேலையை பார்த்து போனான் ரெண்டு சாம் வேல் இருபத்தி யோவாவும் ராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது இப்ப சொல்லி சொல்லி பார்த்தான் சரிப்போ ஏற்காடு கட்டி போனான் இப்போ இப்போ எண்ணிட்டு வர்றதும் இவனுக்கு நம்ம பிரமாணத்தை மீறிட்டமே பிரமாணத்தை மீறிட்டமே பிரமாணத்தை மீறிட்டமே என்ன செஞ்சது வாதித்தது அப்படிதான் இருக்கு அவனுடைய இரு ராஜாவுடைய இருதையும் வாதித்தது ரெண்டு சமையல் இருபத்தி நாலு பத்துல அவனே போய் ஆண்டவரையும் மன்னிச்சிடும் நான் என்ன பண்ணிட்டேன் மகா புத்தி நம்ம செஞ்சுட்டேன் சில காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து அவசரப்பட்டு செய்யக்கூடாது துணிஞ்சு செஞ்சிடக்கூடாது தவறுன்னு தெரிஞ்ச பிறகு மனப்பூர்வம் செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படி செஞ்சா அது குற்றம் பெரிய குற்றம் ஆயிடும் அதனால்தான் நம்ம ஜனங்களுக்கு எல்லாமே தெரியும் எது தப்பு நமக்கு நம்முடைய ஜனத்துக்கு ஒண்ணுமே தெரியாதா குழந்தைங்களா இதுலே ஊர்ன இந்த குட்டையிலேயே ஊர்ன மட்டைகள் அவன இப்ப கேட்டா பாச ஜேக்கப் இங்க ஊழியம் செஞ்சாருமா பாஸ்டர் தாசன் ஊழியம் செஞ்சாங்க பாஸ்டர் நடராஜா ஊழியம் செஞ்சாரு பாசர் எப்படி சொல்லுவோம் அப்ப நமக்கு அப்போ பாஸ்டர்ஸ் தெரியுதுன்னா பாஸ்டர் சத்தியங்களும் என்ன செய்ய தெரிஞ்சிருக்குல்ல அவங்களாம் எப்படி வைராக்கியமா இருந்தாங்க எப்படி பிரதிஷ்டையா இருந்தாங்க எப்படி இருந்தாங்க இது போக நம்முடைய வாழ்க்கையில முறை என்ன நமக்கு எவ்வளவு ஜீவியம் வேணும் எது தப்பு எது நியாயம் எது அநியாயம் எது கிரமோ எது அக்கிரமோ எது ஒழுங்கு எது ஒழுங்கு இல்லாதது எது புத்தி எது புத்தி இல்லாத எல்லாம் நமக்கு தெரியும்ல இது காமன் சென்ஸ்ல நமக்கு தெரியும் இந்த சத்தியத்துக்குள்ள வந்த பிறகு இன்னும் ஆழமா தெரியும் அப்படி தெரிஞ்ச பிறகு நம்ம செஞ்சுக்கிட்டு தான் வரோம் ஒரு காலத்துல மகா புத்திமானா நடந்த ஆளு இப்ப தேவசித்தத்தை வழங்கிக் கொள்ளாம பிரமாணம் தெரிஞ்சும்படி செஞ்சான் அதே தப்பு தான் செய்தான் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் புத்தினம் புத்தீனம் என்ன தூதர்களுடைய புத்தீனா நமக்கு எல்லாருக்கும் தெரியுமா வானத்துக்கு ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் வடதிசையில் உள்ள சீவன் பருவத்தில் எழுத்திருப்பேன் என்னுடைய சிங்காசனத்தை அவருடைய சிங்காசனத்தை இதெல்லாம் வேணுமா பெருமை கணக்குழக்கில்லாத பெருமை ஆவிக்குரிய ஜீவி வந்துட்ட பிறகு நம்ம ரொம்ப தாழ்த்தணும் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எழுத்து நிற்கிறார் நமக்கு ரொம்ப பெருமை இருக்கு நம்ம சபையை குறித்து பெருமை இருக்கு ஊழியத்தை குறித்து பெருமை இருக்கு நம்முடைய குடும்பத்தை குறித்து பெருமை இருக்கு நம்முடைய அழகு திறமை நம்முடைய அந்தஸ்து ஆஸ்தி ஜாதி நம்முடைய பல அது உங்களுக்கு தான் தெரியும் நம்மள அநேகருக்கு பெருமை இருக்கு ஒண்ணுமே இல்லாட்டாலும் என்ன இருக்கு பெருமை இருக்கு அப்படிதானே காக்கா கத்துறது என்ன ஸ்டைலு இந்த கத்துது பாருங்க காக்கா கத்துறது என்ன ஸ்டைலு அது ஒருத்தனுக்குமே ஒத்து வராரு ஆனா நரி போய் சொல்லிச்சு என்ன அருமையா நீ கத்துறன்னு சொல்லிச்சு உடனே அது எதை விட்டுடுச்சு இருக்கிற வடையை விட்டுட்டு அது கத்த ஆரம்பிச்சது திருப்பி ரசிக்கிற ஆளை தேடி பார்த்தா நிறைய புகழ்ந்தான் தூதன் வந்து அவனை பனிவிடை ஆவியாக தான் கத்தணம் செஞ்சாரு எப்படி அவனுடைய ஊழிய என்னது பனிவிடை ஆவி ஆனா இப்ப சொல்றது என்னது வானத்துக்கு ஏறுவேன் பதினாலுல உன்னதமானவருக்கு உன்னதமானவருக்கு போய் ஒப்பாகவே சொல்லலாமா ஒரு வேலை காரன் அடிமை அரசாணம் நினைக்கலாமா ஏசாயு பதினாலு யாரு வந்து யாரை சிந்திக்கிறது அவர் தான் நினைஞ்சிருக்காரு காற்றா உண்டாக்கி வச்சிருக்கார் அவனுக்கு கணத்தை மகிமையும் ஃபுல்லா கொடுத்து வச்சிருக்கார் மனிதனுடைய சிஷ்டிப்பு குறைவுள்ளது அது வளர்ச்சி அடைந்துதான் எங்க போனோம் பூரணத்துக்கு போனோம் ஆனா தூதனுடைய சிஷ்டிப்பு என்னது குறைவுள்ளதல்லும்னுஷன் வளர்ச்சி அடைந்து ஒரு குழந்தை ஒரு எஜமானுக்கு பிறந்து வளருது ஆனா அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் பெரியாள் அவன் அவன் என்ன நினைச்சுட்டா இவன் என்ன வளர்ந்து வர்றது நம்ம இங்க வந்து இப்படித்தான் வருது பெருமை நமக்கு ஜீவிட்டு பெருமை வரவே கூடாது உங்களுக்கு எதுக்காக பெருமை இருந்துச்சுன்னா இந்த வருஷ கடைசியில் கட்டாவே நான் பேச்சில் பெருமை பார்வையில் பெருமை என்னோட ஒரு சிலர் நடந்து போகும்போது கூட அப்படி இந்த கேட்வாக் மாதிரி போவாங்க பார்த்துக்கிங்களா இந்த ஃபேஷன் ஷோவில் நடந்து போகிற மாதிரி நடந்து போவோம் அதெல்லாம் என்னது பெருமை தான் ஏசாயில சொல்லியிருக்கு சி எப்படி நடந்து போகிறாலாம் மூணாம் அதிகாரம் பதினாறு ஏசாயா மூணு பதினாறு சாதண ஆள் கிடையாது நம்மளை விட டஃப் ஆனால் திரு பயங்கரமா பேசுவான் பேச கழுத்தை எப்படி கழுத்தை நெறித்து நடந்த அந்த வெட்டு வெட்டுறது பார்த்திருக்க நடந்து அடுத்து கண்களால் மறுட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து ஹை ஹீல்ஸ் போட்டு ஒய்யார அது காலை ஒன்று சுலிக்கிட்டு நம்ம ஜபிக்க கூட போட சொன்னா நார்மலா போட்டேன் நட இந்த சந்திர மண்டலத்தில் நடக்கிற மாதிரிலாம் நடக்க கூடாது நடக்கிறத பாத்திருக்கீங்களா அந்த ஸ்பேஸ்ல போவாங்க அப்படியே மதந்து போவாங்க அவங்களுக்கு நடக்க முடியாது ஏன்னா கீழே ஈர்ப்பு சக்தி எங்கே கிடையாது அதே மாதிரிலாம் நம்ம நடக்கக்கூடாது ரொம்ப தாழ்மையாக நம்ம வர்றதும் தெரியக்கூடாது நம்ம போகிறதும் தெரியக்கூடாது அவ்வளவு அடக்க ஒடுக்கமாக தான் நம்ம என்ன செய்யணும் முந்தி சவுத்துலாம் அடக்க ஒடுக்கிறதுக்கு பேரே இதுதான் சவுத்து தான் இப்போ சவுத்து அப்படியே கல்ச்சர் என்ன செய்யுது சேஞ்ச் ஆகுது வெஸ்டர்ன் கல்ச்சரும் யூரோப்பியன் கல்ச்சரும் எங்கே வருது உள்ளே வருது அதுக்கு காரணம் பேரண்ட்ஸ் தான் இவங்கதான் அப்படி இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க இவங்க காலத்தில் பட்டிக்காடு மாதிரி காலம் எப்படி ஆயிடுச்சு பட்டணமா மாறிடுச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி அடைய கொண்டு வராங்க தூதர்களின் புத்தி இனம் பெருமை அதனால தூதனை கத்த தள்ளிட்டார் குரூப் குரூப் விழுந்தாங்க நான் நினைக்கிறேன் இந்த முப்பத்தி முப்பது கோடி தேவர்கள் பாருங்க இது அதனுடைய இன்டர்பிரேஷன் தான் விழுந்த தூதர்களுடைய கணக்கு பைபிள் இல்லை ஆனா எங்க இந்துக்கள்ல எங்க இருக்கு கணக்கு வச்சிருக்கான் எத்தனை கோடி முப்பத்தி முப்பது கோடி நிலமோ ஒரு கணக்கு அது அப்ப எவ்வளவு தூதர்கள் விழுந்திருக்கான்னு பாருங்க எவ்வளவு குரூப் விழுந்து கிடக்கு அவங்களெல்லாம் கத்தர் மகிமையும் வச்சிருந்தார் மகிமைன்னா நான் ஒரு இடத்துல ஒரு பிசாசு துரத்தினேன் பிசாசு துரத்தும் அது கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும் அந்த பிசாசு இந்த பிசாசு அது பிசாசு இப்படி ஒரு ரெண்டு வரமும் மூணு வரமோ கிடந்து துரத்திட்டே கிடந்தோம் மாச கணக்குல நைட்லாம் உட்காந்து ஊழியர்காரங்க உட்காந்து ஜவு பண்ணுவோம் கொஞ்சம் ஆவிக்குரிய விசுவாசிகள் நைட்டு வருவாங்க அவர் சகோதரிக்கு அந்த விசாச போராட்டம் நைட்டுலாம் உட்காந்து எல்லாரும் ஜவு பண்ணுவோம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா பாட்டுக்கிட்டு பாடி என்ன செய்யுதே தூக்கு வீக்கம் அந்த போராட்டத்துக்காக உட்காந்து நைட்டுலாம் உட்காந்து ஏதாவது பாட்டு பாடுவாங்க யாராவது ஒரு ஆள் ஹார்மோனியம் போடும் இப்படி பாடி இதே உட்காந்து அந்த ஆவி வந்துச்சுன்னா துரத்துறது எப்படி ஜெபிக்கிறது திருப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கப்போம் அப்போது ஒரு நைட்டு உட்காந்து தெலுங்கு அது நான் நான் சொல்கிறது வந்து சித்தூர் ஆந்திரா நான் கொஞ்ச நாள் அங்கே இருந்தேன் ஒரு மூன்றரை மாதம் நினைக்கிறேன் அப்போ அந்த பிசாஸுக்காக ஜெபிச்சிட்ருக்கும்போது நைட்டில் ஒரு பாட்டு நூதன அரிசலேம்னு ஒரு பாட்டு இருக்கு புதிய அரிசலையமை பற்றி ஒரு பாட்டு அது வந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம் நூதன அரிசலேம் அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிசாசு பிடிச்சது அப்படியே உருந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த பாட்டு பாடினோடனே ஆள ஆரம்பிச்சிருச்சு அந்த சிவனுடைய இதெல்லாம் எல்லாம் அந்த ஒவ்வொரு நான் வந்து வர்ணிச்சு வர்ணிச்சு வரும் அதை பாட ஆரம்பித்த உடனே இதை அழ நான் சரி பிசாசு போது போல் இருக்கு அழ நினைச்சிட்டு ஏய் என்ன அழுகுறேன்னு கேட்டேன் அது கொஞ்சம் நேரம் சும்மாரு இந்த சியோனின் பாட்டை நான் என்ன செஞ்சுக்கிறேன் கேட்டுக்கிறேன் நான் அன்னைக்கு விட்டுட்டேன் அது சொல்லுது நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அது உங்களுக்கு என்ன செஞ்சிருச்சே கிடச்சிருச்சு அப்படியே மணிக்கணக்காக அழுகுது மிஸ் பண்ணிட்டோம் அந்த ஆவி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன் சியோனுடைய அந்த மகிமையை அந்த பாட்டில் பாட பாட பாட பாட அது அழுது கத்துது போச்சே அந்த மகிமையான இடத்த நினஞ்சிட்டோம் தொட்டுட்டோமேன் அதில் ஒரு வார்த்தை வரும் பட்டணத்துடைய அஸ்திபார ஊழியர்களேன்னு வரும் பட்டணமுயோக்க பொன்னாதுலினியும் கிறிஸ்துனி அப்போ அந்த வரியும் வந்தவுடனே நீங்கள் அப்படிங்குது யாரை பார்த்து எங்க நம்மளை பார்த்து ஊழியக்காரங்களை பார்த்து சொல்லு அது நீங்கள் தான் பட்டணத்துக்கு அஸ்திபார கற்கள் யாரு அப்போ சில தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்கும் பாத்தீங்களா அப்பந்தான் நான் கேட்டேன் நீ இவள் நேரம் அங்காள பரமேஸ்வரியின் கதை சொல்லிட்டு இருந்த இப்ப என்னவோ தூதன் கதையை சொல்றேன் அது இங்கே உள்ள பேரு நான் கேரும் அப்படின்னு எப்படி அது சொல்லுது நான் சொன்னேன் இவ்வளவு நேரம் அங்காள பரமேஸ்வரி யாதிசக்தி பராசக்தின்ட்டு இருந்தேன் இப்ப என்னவோ சீன்னு எரிசலே அது இங்கே உள்ள பேரு என்னுடைய ஒரிஜினல் பேரை சொல்ற கேருப் அப்படின்னு எப்படி இருக்கும் ஆடிபிட்ட விசுவாசம் இங்க உள்ள லோக்கல் பேர்ல நாங்க என்ன செய்யறோம் ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு பேர்ல சுத்துவோம் கூட்டத்தை சேர்ந்த உள்ள ஆளுநா இருக்கா கேருப் எஸ்ஐ கே இருக்கு நீ காப்பாத்துகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் நீ விழுந்து போனாயே எஸ்ஐ கேள் இருபத்தி உன் மினுக்கினால் உன்னைத்தாய் அடுத்த பக்கத்தில் பாருங்கினால் மினுக்கினால் அதனால தான் மினுக்க கூடாதுன்னு சொல்றோம் மினுக்காத நான் ஒரு வீட்டுக்கு போனேன் அவங்க சொன்னாங்க படிப்பு ரொம்ப கம்மியா இருக்கு மினுக்கிட்டு பாருங்கினால் எது போயிடும் எது போயிடும் போயிடும் ரெடி ஆகும் அப்படி ஆயிடும் திருப்பி நீங்க அவ்வளவுதான் டிரைனிங் கொடுத்திருக்கீங்க அதுக்கு தானே கொடுத்திருக்கீங்க நீங்க பெறதுலாம் வாங்கி வச்சு அது கூட்டத்துக்கு வந்தாலும் ஹேண்ட் பேக்ல ஒரு சைட்ல பர்ஸ்ல ஒரு சைட்ல என்ன இருக்கு பவுடர் இருக்கு எல்லாமே இருக்கு இதுதான் இப்ப பெண்டிகாஸ்ட் நவீன பெண்டிகாஸ்ட் எப்படி இருக்கு எப்படிதான் வளர்க்கிறோம் பிள்ளைகளை நம்ம தான் கெடுக்கிறோம் தூதர்களுடைய புத்தீனம் பெருமைக்கினால் உன் ஞானத்தைடைய புத்தினம் யோபு நாப்பத்தி இரண்டு எட்டு இங்கே யோபுர நண்பர்களுடைய புத்தீனம் புத்தீனம் புத்தியினம் என்ன தெரியுமா நிதானமாய் பேசறதில்லை நம்முடைய பேச்சில் எப்பவுமே எப்படி இருக்கணும் நிதானம் இருக்கணும் தவறவே கூடாது நிதானம் தவறி பட பட படப்படன்னு ஏதாவது ஒன்று பேசிடக்கூடாது அந்த துக்கத்தில் பேசுறது அவசரத்தில் பேசுறது கோபத்தில் பேசுறது ஷார்ட் டம்பரில் பேசுறது என்ன பேசணும் நிதானமாக பேசுங்க ஒரு சிலருக்குலாம் என்ன செய்ய கை காலாம் ஒதணும் பட பட படப்படனு பேசிடுவாங்க நீங்கள் எந்த காரியம் பேசினாலும் நீங்கள் நிதானமாக பேசணும் உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் பிரேக் என்ன செய்யணும் இருக்கணும் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கிருவை என்னஞ்சிருக்கணும் வச்சிருக்கணும் என்ன தான் வந்தாலும் உங்களுடைய வேகத்தை உங்களை உங்களால் என்ன செய்ய முடியணும் இப்போ ஒரு வண்டியில் நீங்கள் எவ்வளவோ ஸ்பீடில் போகிறீங்க ஆனால் அந்த வண்டியில் உங்களை உங்களுக்கு அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணி பிரேக் அடித்து நிப்பாட்டக்கூடிய சக்தி நிச்சயணும் இருக்கணும் இல்லைனா நேராக போய் முட்டி தான் சாவணும் அப்படி வேஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நிதானம் இருக்கணும் கண்ட்ரோலிங் பவர் உங்களுக்குள்ளே என்ன செய்யணும் வச்சுருக்கணும் ஒரு சிலர்லாம் பாருங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுகிறாங்க வார்த்தை என்ன செய்யறது இல்லை விடுறதே கிடையாது ரொம்ப நிதானமாக பேசுவாங்க நமக்கு அந்த கிருப்ப இருக்கா யோபனுடைய ரெண்டும் புத்தீனமான செயல் ஒன்று நிதானமாய் பேசவில்லை பேசுறது ஒரு சிலர்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்க பேசுறது அவங்களுக்கு என்ன செய்யாது அதுபாட்டுக்கு திருப்பி உட்காந்து நீ அழுது திருப்பி அடுத்து சுற்றி போய் மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்தா என்ன பிரயோஜனம் உன்னே நீ கண்ட்ரோல் பண்ணுதரிசிகளின் ஆவி தீர்க்கதரிசிகளுக்கே அடங்கி இருக்கிறது அடங்கி இருக்குன்னா உனக்குள்ள இருக்கிற கோபத்தை என்ன செய்ய முடியும் வேகத்தை எல்லாமே சிசி என்னது கூடுனது இல்லைன்னு சொன்னால் இந்த வண்டிகளுக்கு இருக்கிற ஸ்பீடுக்கு ஒருத்தங்கூட என்ன செய்ய முடியாது உயிரோட இருக்க முடியாது அப்படி நினைக்கிறதுக்குள்ள போகும் நீங்கள் அப்படி பேசிட்டு திரும்புறதுக்குள்ளே வண்டி எங்கே போயிடும் நம்ம ஓட்டுற வண்டியே நம்ம கண்ட்ரோலில் இருக்காது அவ்வளோ ஃபாஸ்ட் அவனா அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் பிரேக் சிஸ்டத்தை அப்ளை பண்ணுறான் அதுக்கு பிறகுதான் கவர்மெண்ட் இதுக்கு பெர்மிட்டே என்ன செய்றான் கொடுக்குறான் அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு கண்ட்ரோலிங் பவர் இருக்கணும் நிதானமாக பேசணும் நம்ம என்ன பேசுனாலும் மனுஷன் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் என்ன உண்டு அவன் கணக்கு ஒப்புவிக்கணும் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வரும் எங்கேயோ பேசுறான் ஈரோப்ல ஒருத்தன் பேசுறான் கொடிக்கணக்கான பேர் காட்டுக்குள்ள கிடக்கிறான் என்னெல்லாமோ பேசுறான் இப்ப பாருங்க சும்மா சாதாரண ஐபாட்ல எவ்வளோ கண்ட்ரோலிங் வந்துருச்சு நான் அப்படித்தான் நினைக்கிறேன் மேல போனா அது வாட்டுக்கு வச்சிருப்பாரு போட்டுருக்கு நியாய திருப்பில்ல ஒரு சீடி எடுத்து சொல்லிவிட்டா போதும் வரும் நல்லது தீர்த்தது எல்லாம் வாலிபி பிள்ளைகளா இருக்கும் பொழுதே பையங்களா இருக்கும் பொழுதே உங்களை கண்ட்ரோல் பவர் கொண்டு வரணும் விவாகம் பிறகு இன்னும் என்ன செய்யணும் கண்ட்ரோல அதிகமா கொண்டு வரணும் தாயான பிறகு தகப்பனான பிறகு இன்னும் கண்ட்ரோல் பவர் என்ன செய்யணும் கூடணும் இன்னும் கூடியும் வரும்போது இன்னும் என்ன செய்யணும் சில வண்டி அடிச்சா இங்க இருந்து நம்ம ஹால தாண்டி போய் இடிச்சு அவனை சாவடிச்சு தான் நீக்கும் பிரேக் அடிச்சா சில வண்டி கொஞ்ச நேரம் இழுத்துட்டு போவோம் லெப்ட் போகும் இல்லைன்னா ரைட்டு இழுத்துட்டு போவோம் சில வண்டி தான் அடிச்சா அதே இடத்துல நிச்சயம் நீங்க எப்படி உங்க வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க நிதானமா பேசுறீங்களா நிதானமா பேசலன்னா நம்ம பேசுறதுல எனது புத்தீனமான பேச்சாக தேவனுடைய கணக்குல ரெண்டாவது அந்த இடத்துல கத்தர் புத்தினமான்னு சொன்ன வார்த்தைக்கு காரணம் என்னென்னா இவங்க மூணு பேரும் சேர்ந்து யோ பைத்தியக்காரன் ஆகிட்டானுங்க அவனை குழப்பி விட்டதே யார் தான் அவனே பத்து பிள்ளை செத்து பத்து பிள்ளைகள் ஒரே நேரத்தில் செத்து பத்து பிள்ளைகளையும் ஒரே நேரத்தில் அடக்கம் பண்ணிட்டு நொந்து வெந்து போய் இருக்கும்போது இவங்க வந்து அவனை போட்டு கொழப்பி எடுத்துட்டானும் அப்படி செய்யவே கூடாது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னால் ஒருத்தனை என்கரேஜ் பண்ணணும் ஒருத்தனை என்ன செய்யக்கூடாது டிஸ்கரேஜே பண்ணக்கூடாது ஆபத்துக்கு உதவ உதவணும் நீ போய் ஒருத்தனை தூக்கி தான் உடனே தவிர இவங்க எல்லாம் பேசி பேசி பேசி அவனை டென்ஷன் இவன் பதிலுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான் இவன் பேச அதுன்னு ஒரு நாடகம் மாதிரி ஆயிப்போச்சு ஒருத்தன் வந்து சொல்லுவான் நீ சரியில்லை நீ ஏதோ அநியாயம் பண்ணிட்டேன் அதனாலதான் உனக்கு இப்படிப்பட்ட பாதம் வந்துச்சு இப்ப யோபோ என்ன சொல்லுவான் என்னுடைய நேர்மையை கத்திர திராசல என்ன செய்யட்டும் நிறுத்து பார்க்கட்டும் ஆண்டவர் என்னுடைய உத்தமத்தை நிறுத்து பார்க்கணும் டிஸ்டர்ப் பண்றீங்களா புருஷன் சோர்ந்து போனா மனைவி என்ன செய்யணும் தேர்த்தி விடணும் டெவலப் பண்ணி விடணும் மனைவி சோர்ந்து போயிட்டானா புருஷன் என்ன செய்யணும் கடந்து சாவுன்னு சொல்லிட்டு விட்டு போக கூடாது அன்னைக்கு லீவ் போட்டு சமாளப்படுத்தி உட்காந்து அந்த பிசாசை துரத்தி அந்த துக்கமான ஆவி என்ன செய்யணும் தோற்றணும் என்கரேஜ் பண்ணி என்கரேஜ் பண்ணணும் பாஸ்டர் பால் வந்து நம்ம ஊழியத்தை துவங்கும்போது அவர் வந்து லுத்ரன் சபையில் தான் இருந்தார் உபதேசியாரா வேற ஒரு சர்ச்சில் இலங்கையில் மிஷனரிஸ் ஊழியம் செஞ்சாங்க மூணு நாள் கூட்டம் மூணு நாளோ நாலு நாளோ மிஷினரிஸ் ஆஸ்திரேலியன் மிஷனரிஸ் மீட்டிங் நடத்தினாங்க அந்த மீட்டிங் தான் இவர் போனார் அங்கே தான் இவருக்கு அபிஷேகங்கள்லாம் என்ன செய்ய கிடச்சது அப்போ கடைசியில் அவங்க சொல்கிறாங்க இந்த கூட்டத்தில் ஒரு நபரை கத்தர் தெரிந்தெடுக்கிறாரு அந்த நபர் மூலமா கத்தர் ஒரு விசுவாச ஊழியத்தை ஸ்தாபிக்க போறாரு அந்த சபை பூமியெங்கும் என்ன செய்யும் வியாபித்து கிரியை செய்யும் பூமி எங்கும் வளர்ச்சி உண்டாகும் அந்த சபை மகிமையில் போகுன்னு சொல்லி ஒரு ப்ராஃபசி ப்ராஃபசி கொடுத்துட்டு அந்த விசுவாச ஊழியம் செய்கிறவங்கள அதை அர்ப்பணிக்கிறவங்கள நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க உடனே யாரு போறா ஒரு ரெண்டு மூணு பேர் போறாங்க மூணு பேர் போனா அவங்க இன்டர்வியூ மாதிரி பண்றாங்க நீங்க விசுவாச ஊழியம்னா என்ன கிடையாது சேர்த்து வைக்க கூடாது இப்படி என்னெல்லாமோ சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் பின்வாங்கிட்டாங்க யார் யார் நிக்கிறார் இவர் ஒருத்தர் நிக்கிறாரு இவருக்கு பிளஸ் பண்ணி ஆசீர்வாதி ஜெபிச்சு அனுப்பிடுறாங்க இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு வர்ற வழியிலேயே போராட்டம் விஸ்வாச ஊழியமா இது எப்படி செய்யறது ஒன்றுமே இல்லாமல் எப்படி நிக்க முடியும் பிள்ளைங்க வர இருக்குது குடும்பம் வேற இருக்குது எப்படி எப்படி எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீடு வந்து சேர்ந்துட்டார் அப்போ பால் விவாகமானவர் தானே அஞ்சு பிள்ளைங்க என்ன பண்ணுறது அஞ்சு பிள்ளைங்க நாளா அஞ்சு தான் என்ன பண்ணுறது இந்த பிள்ளைகளை வச்சுட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே டல்லாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாராம் வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே அவங்க சிஸ்டர் கேட்டாங்களாம் மிஸ்ஸஸ் ஏன்னா ரெண்டு நாள் கூட்டத்துக்கு எழுப்பதில் வந்தீங்க இன்னைக்கு போய் எப்படி வரீங்க டல்லாக வரீங்களேன்னு அப்போ அவர் சொன்னாராம் இப்படி என்னோ ஃபெய்த் மினிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒப்புடுத்துட்டு வந்தேன் ஆனா வரும்போதே ஒரே குழப்பம் எப்படி பண்றது மினிஸ்டர் எப்படி பண்றது இந்த லுத்துடன் சர்ச்சை விட்டு வெளியே வரணும் அங்கே என்ன செய்வான் சம்பளம் கொடுப்பான் கோயில் குட்டியாரு இப்போ அதுவும் கிடையாது இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கலாம் அப்ப அவங்க சொன்னாங்களா ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது ஒப்பு கொடுத்துட்டீங்க இனிமேல் என்ன செய்யக்கூடாது அதை பத்தி யோசிக்கூடாது கத்தனம் என்ன செய்வாரு நடத்துவார் ஏன்னா ஒண்ணுமே கிடைக்கலன்னா கிணத்து தண்ணி பைப்பு தண்ணி கிடைக்காதா அதை குடிச்சுட்டே என்ன செய்யலாம் ஊழியை செய்யலாம் நாங்கள் அப்படியா சொல்கிற சரி அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அந்த ஊழியமே செய்யலான்ட்டு அன்றைக்கி நைட்டை பிரதிஷ்டை பண்ணி என்ன செஞ்சாங்க ஊழியத்தாங்க நீங்கள் என்ன செய்வீங்க இப்போ இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பிரதர் ஊழியத்து போறேன்ட்டாரு அவங்க மனைவி இங்கே உட்காந்துருக்கீங்க என்ன நினைப்பீங்க இதுக்கு தான் பெந்த கோஷம் போகாதான்னு சொன்னேன் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆயிக்கிருவான்னு சொன்னேன் இங்க இருக்கும்போது இவரை ஊழியத்துக்கு எடுத்த இப்படி இப்படிதானே அப்படிதான் அநேகர் சரி குடும்பத்தில் இருக்கிறவர் ஊழியத்துக்கு போனா பிரச்சனை சரி விட்டுருங்க இப்போ ஒரு பிள்ளை ஊழியத்துக்கு போகுது இங்கிருந்து உடனே பேரண்ட்ஸ் என்ன செய்றாங்க அதுதான் அதிகமாக கூட்டத்துக்கு போகாதான்னு சொன்னேன் இந்த பிரசங்கம் இப்படிப்பட்ட புது பிரசங்கம் கேட்காதன்னு சொன்னேன் எனக்கு ரொம்ப இடத்துல பிரச்சனை அநேக இடத்துல எனக்கு உள்ள பிரச்சனையே இதுதான் ஊழியத்துக்கு போறது தான் ஓலியத்துக்கு ஒன்னாலதான் போச்சு என் பிள்ளை ஒன்னாலதான் போச்சு ஒன்னாலதான் போச்சு ஒன்னாலதான் போச்சு நான் சிவகாசியில இருக்கும்போது ஒரு பிரதர் வீட்டில் சொல்லியிருக்காரு இந்த பாஸ்ட் எவ்வளவு சீக்கிரம் மாறி போறாரோ அவ்வளவு சீக்கிரம் என் பிள்ளை தப்பிடுவா இந்த பாஸ்ட் மாறிட்டா எல்லாரையும் மாத்துறாங்க இவரை மட்டும் அஞ்சு வருஷம் என்ன செய்ய மாட்டேங்கிறான் மாத்தமாட்டேங்கிறான் சரி அவருடைய ஆசையோ என்னவோ என்னை மாத்திட்டாங்க ஆனா அந்த பிள்ளை எங்க தான் இருக்கா வண்டி லைன்ல தான் என்ன செய்யுதுல தான் ஓடி நிக்குது அப்படிய கத்தறிக்கிறாரு இழுத்துக்கொள்ளாவிட்டால் இடத்தில் வரா தான் நாங்க இழுக்கிறது அவரு இழுக்க வைக்கிற இழுக்கிற இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறது யாரு கிரெயின் வந்து தூக்குங்க கிரெய்னுக்கு கொக்கி மாட்டி விடுறது யாரு கிரெய்னுக்கு தெரியுமா கிரேன் அந்த கண்டெய்னர்லாம் தூக்கும் ஆனால் அதுக்கு லைன் மாட்டி விடுறது யாரு அது மட்டும்தான் நாங்கள் நமக்கு இந்த நாட்களில் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணணும் உங்கள் புருஷனை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும் ஆவிக்குரிய ஜீவி என்கரேஜ் பண்ணணும் மனைவி என்கரேஜ் பண்ணணும் விஸ்வாசத்தில் தடுமாற விடவே கூடாது அவங்க அப்படி செய்யலை அவனை அவனை அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸை பற்றி பைபிளில் சொல்லியிருக்கு அலர்ட்டுண்டாக்குகிற தேட்டரவாளர் தேட்டரவன் இருக்கணும் எப்படிப்பட்ட தேட்டரவாளர்கள் அலட்டு உண்டாக்குகிற தேட்டரவாளர் ஆனா என்னது அவனை ஒரு வழி பண்ணி விட்டானு அடுத்ததாக மத்திய ஏழு இருபத்தி ஆறு மணலின் மேல் கட்டினவன் புத்தி இல்லாத மனுஷன் நம்முடைய ஜீவியத்தை நான் உலகத்தில் கட்டக்கூடாது கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே தான் கட்டணும் மணலின் மேலே கட்டக்கூடாது கல் கணமும் மணல் பாரம் உலக பாரத்திலேயே நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை கட்டிட்டு இருக்க கூடாது கண்மலையாகிய கிறிஸ்துவ நம்பிக்கையோடு என்ன செய்ய உங்களுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புங்க புத்தீனமான காரியங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது சங்கீதம் அறுபத்தி ஒம்பது அஞ்சு அறிந்திருக்கிறீர்கள் தாவிதனுடைய புத்தி நாம் இன்னொரு புத்தி நாம் அதுதான் எடுத்துக்கொண்டது உரியாவை கொண்டது யுத்த நேரத்தில் யுத்தத்துக்கு போகாதது ஒன்னு மனலின் மேல் நீங்க கட்டுறது பாரம் உலக கவலைகள் உலக காரியங்களே நீங்க உங்களை கட்டிட்டு இருக்காதி சபைக்குள்ள வந்தா கூட உலகம் உலகம் உலகம் வீடு நலம் வீடு நலம் வீடு நலம் பிள்ளைங்க வீடு நலம் இதே மண்டல நிசையக்கூடாது வைக்க கூடாது வந்தவுடனே எல்லாத்தையும் மறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் கிருபை அபிஷேகம் வல்லமை வரம் ஒரு ஒரு புத்திய தெளிவாக என்ன செய்யுங்க வச்சுக்காங்க அடுத்ததாக தாவிதனுடைய புத்தின் என்னதே இன்னொரு என்னதே யுத்த காலத்துல யுத்த நேரத்துல எங்க போல யுத்தத்துக்கு போகாம உப்பரிகளை சுத்தி வீணா டைமை ஸ்பென்ட் பண்ணி அன்னைக்கு ஒரு பாவத்துக்குள்ள விழுந்து அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு ஒருத்தனை கொண்ணு அந்த பாவத்தினுடைய பிரதிபலனா ஒரு பிள்ளை செத்து ஒரு ஒரே ஒரு சின்ன காரியம் யுத்த நேரத்துக்கு எங்க போல போல நேரத்துக்கு நீ ஜபத்துக்கு போல பிசாசு கொண்டு போய் கொலை குற்றவாளியா மாற்றிடுவான் ஜப நேரத்துக்கு நீ ஜபத்துக்கு போயிட்ட ஜப நேரத்தில் அடுத்து இந்த புத்தி இல்லாதவங்க பயங்கரமா கோபம் ஊட்டுவாங்க அதை கண்டுபிடிச்சுக்கலாம் புத்தி இல்லாத ஆளுங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் ரோமர் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் மற்றவங்களுக்கு நீங்க கோபம் ஊட்டுறீங்களா ஒரு சிலர் பேசினாலே மற்றவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க ஏன்னா இவன் யாரு புத்தீனமான நம்முடைய பேச்சு அப்படித்தான் இருக்கு புத்தீனம் உள்ள ஜனங்களாலே உங்களுக்கு என்ன செய்வேன் கோபம் மூட்டுவேன் மற்றவங்களை கோபம் மூட்டுற சுவாபம் நமக்குள்ள இருக்கவே கூடாது ஒரு சொல்லுவாங்க தயவுசெய்து நீ பேசாம இருந்தா போதுமாங்க நீ சும்மா இருந்தாலே நீ ஒண்ணுமே பேச நலமானதே என்ன செய்யாத பேசாத நீ அவன் பேசிட்டாலே என்ன வந்துடும் பிரச்சனை வந்துடும் சில இடத்துல நம்ம பஞ்சாயத்து பண்றோம் பாருங்க அந்த பாட்டி இருக்க சொன்னால் இருக்காது அவங்க குறுக்க குறுக்க பூந்து பூந்து என்ன செய்வாங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அது என்ன ஆயிடும் புத்தீனமான மனுஷனுடைய செயல் மற்றவங்களை என்ன செஞ்சிடும் கோவம் மட்டும் உங்களுடைய வே ஆஃப் ஸ்பீச் வே ஆஃப் டாக் வந்து மற்றவங்களை அப்படியே ஆஃப் பண்ணணும் சரி தப்பு தான் மன்னிச்சிருங்க விட்டுருங்க சரி இனிமேல் அப்படி என்ன செய்யறதில்லை செய்கிறதில்ல வேண்டாம் அப்படி தான் என்ன செய்யணும் சொல்லணும் ஒரு சபையில பயங்கர பிரச்சனை வந்துச்சு அந்த ஊழியக்காரருக்கு ஆப்போசிட்டா அந்த சபையில பாதிவேறு எழுமிக்கிட்டாங்க பாதி வேறு சப்போர்ட் பாதி வேறே எதிர்ப்பு இங்க ஆசிரியத்தை அப்படிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த ஆவி இங்க இருக்கான்னு தெரியல இல்லை இல்ல இல்லாத வரைக்கும் சந்தோஷம் இருந்தா ஐயோ என்ன போச்சு அந்த பஞ்சாயத்துக்கு நானும் போயிருந்தேன் என்னையும் கூப்பிட்டு போனாங்க நீ தானே அங்கிருந்த வான்னு சொல்லி உட்காந்தா ஒரு குரூப் எழும்பி ஓ சரமாரியாக குற்றச்சாட்டு சொல்கிறான் இன்னொரு குரூப் எழும்பி சரமாரியாக சப்போர்ட் பண்ணுது எப்படி இருக்கும் ஒரு சர்ச்சில் ஒருத்தர் இருந்துச்சு கத்திரிக்க ஸ்தோத்திரம் இந்த பிரதர் வந்த பின்பு எங்களுடைய சபை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது உடனே அடுத்தாள் எழும்புது கத்திரிக்க ஸ்தோத்திரம் இவர் போட்ட சாபத்தில் எங்கள் குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இது வேணும்னே ரெண்டு பேரும் நினைச்சிடாங்க போடுறாங்க கடைசியில் அந்த பிரதரை பேசிட்டனும் எனக்கு பயம் அந்த பிரதர் என்னத்தையாவது பேசி ஏற்கனவே அவன் மேலே எல்லோரும் என்ன செய்யறான் டென்ஷனில் எடுக்கிறான் இவன் என்னத்தையான் மாற்றிக்கிட்டே பேசிடுவானான்னு சொல்லிட்டு முதலையும் அவனை கூப்பிட்டு ரூமில் வச்சு சொல்லிட்டேன் நீ உன் தான் மெயின் சச்சை காமாக பண்ணி கொடுத்துருவான் வண்டியை ரன் பண்ணி என்ன செய்வான் கண்டிஷனாக கையில் கொடுத்துருவான் நீ திருப்பி தான் நீ தான் ஓட்ட போகிற எப்படி பேசுவ டென்ஷனாக பேசக்கூடாது அவங்க டென்ஷன் ஆகிற மாதிரி பேசக்கூடாது அவங்களுக்கு பிடி கொடுத்து நெஞ்சிடக்கூடாது பேசிடக்கூடாது எல்லாம் தெளிவாக சொல்லி கொடுறேன் இல்லைண்ணே ஒன்றும் இல்லை நீங்கள் என்னை பேச சான்ஸ் கொடுங்க நான் ஆஃப் பண்ணிடுறேன் சே சரின்னு சொல்லி அருமையாக பேசுனேன் ரெண்டு நிமிஷம் தான் பேசுனேன் கத்திரக்கு நான் இந்த சபைக்கு ஒரு நாயாக இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு என்னத்தையும் திருப்பியும் கிளப்பிட்டான் போல் இருக்கே நான் இப்படியும் பார்த்துட்டே இருக்கிறேன் என் பேசுகிறான் கத்தருக்கு சோத்திரம் நான் ஒரு நாயாக இந்த சபையில் இருக்கிறேன் ஆனா குறைக்க மாட்டாத நாய் அல்ல நான் இந்த சபைய குறைச்சு காப்பாற்றுறது ஒரு திருட வந்தா குறைச்சா என்ன செய்யும் அந்த வீட்டுக்காரன் உஷார் ஆயிடுவான் அப்படின்னு நான் எஸ் ஆயில் சொல்லப்பட்டது போல நான் குறைக்க மாட்டாத நாய் அல்ல நன்மைக்காக குறைத்த நாய் அப்படின்னா அப்பா பரவாயில்ல இப்படியாது சொல்லிட்டாங்க ஆஃப் பண்ணிட்டாங்க அதை கேட்டவுடனே அப்படியே எல்லாம் உட்காந்து அமைதியா அதாவது நான் ஏன் உன்னை சத்தம் போட்டேன் ஏன் ஒரு சில மனைவி மா திருப்பி கண்டுக்குறான் திருப்பி பெருசிட்டே இருந்து பெருந்து இருந்து கடைசியில் என்ன வந்துடும் அவனுக்கு அந்த பிரேக்கு ஃபெயிலியர் ஆகிடும் அந்த பிரேக் ஃபெயிலியர் ஆகிடும் திருப்பி வண்டி ஒரே முட்டு மோதி அட்டி தடியாகி ஒரு ஒரு சவரம் ஃபோன் பண்ணார் எங்கே இருக்கீங்கண்ண நான் மெயின் ரோட்டில் சுற்றிக்கிட்டுருக்கேன்ண்ணா எதுக்குண்ண அங்கே வீட்டில் வா போய்ட்டு குடஞ்சி எடுக்கிறா அப்படின்னு இருந்தால் சண்டை வரும் அதெல்லாம் எங்கே வந்திருக்கேன் வண்டி எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கேன் இன்னொரு காமண்டரம் கழிச்சு போனால் அவள் ஆட்டோமேட்டிக்காக நினஞ்சிடுவா ஆ அந்த இன்ஜின் வந்து பாயில் ஆனது நினைஞ்சிரும் அப்படி ஆஃப் ஆகி கப்புன்னு இருக்கும் இன்னும் காமண்டர் நான் லேட் பண்ணேன்னா எனக்கு ஃபோன் வரும் வேட்டுக்கு வாங்க வேட்டுக்கு வாங்க எங்கே போயிட்டீங்கன்னு ஒரு ரெண்டு ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருந்தால் அது பிறகு ஃபோன் மா வர சரமாதிரியாக வரும் அது பிறகு மெல்ல போய் எங்கே உட்காந்துக்கலாம் உங்கள் வீட்டில் கொதிக்குதா பால் கொதிச்சா என்ன பண்ணுவீங்க இதே மாதிரி இதே பிராக்டிஸ்ல பண்ணுங்க வீட்டில் பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்ய சோத்ரன் என்ன செய்ய என்ன செய்ய வச்சிட இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் புத்தீனமும் அயுக்தமான தர்க்கங்கள் என்ன உண்டாக்கிடும் சண்டையை பிறப்பி நீங்க வந்து பிராப்ளம் கிரியேட்டராக இருக்க கூடாது பனிரெண்டு பதினொன்று மேன்மை பாராட்டி நான் யாரா மாறிட்டேன் இது பவுலுடைய புத்தினம் ஒரு பெரிய பிரதான புத்தீனம் சொல்றாரு நான் என்ன செஞ்சிட்டேன் மேன்மை பாராட்டி மேன்மை பாராட்டு நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க மேன்மை பாராட்ட நமக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது குறித்தே அல்லாமல் எனக்கு வேற ஒன்றுமே கிடையாது புத்தீனமாய் மாறிட்டேன் கொஞ்சமும் அல்ல சொல்லாம சொல்லிட்டாரு நம்ம அப்படிதான் சொல்லிடுறோம் என்ன இருக்கு அவர் நினைச்சா நமக்கு புரியுதா இப்ப பீஸ் உருவிட்டாரும் ஒரு செகண்ட் கோமால கொண்டு போயிட்டாரி அப்படிதான் கிடக்கணும் கோமா முடிஞ்சு ஒண்ணுமே பண்ண முடியாது மேன்மை பாராட்டி நான் பூஜின் அவரே சொல்றாரு நான் என்னை மேர்வ பாராட்டப்படி எனக்கு என்ன வருத்திட்டு இருக்கு அப்ப இந்த மேன்மை பாராட்டினாலதான் சொல்றாரு மேன்மை பாராட்டுனால எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சுங்கிறாரு அப்ப வியாதி பெருமையில கூட என்ன செய்யும் வரும் சரிதானா வாசிங்க அதுக்கு மேல உயர்த்தாத படிக்கு எந்த வசனம் ஏழாம் ரெண்டு குறைந்தர் பதினொன்னு பனிரெண்டு ஏழு பாத்தீங்களா ஆனாலும் மேன்மை பாராட்டுறத விட முடியலையே கொஞ்ச நேரம் தாழ்த்துவோம் நான் கொஞ்சம் பொறுத்து பவுலுடைய குறைகளை பேசுகிறேன் நம்ம திருந்து நம்ம டைம் இருக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டுடைய சன்னிதானத்தில் புத்தீனமான காரியங்களுக்காக மன்னிப்பு கேட்கும் இதுதான் கடைசி சுத்தி போட்டோம் நைட் வந்து சுத்தி சான்ஸ் நோ சான்ஸ் ஃபுல்லாக அபிஷேகம் தான் ஆறிலிருந்து ஒம்பது த்ரீ ஹவர்ஸ் நூற்றி எண்பது நிமிஷம் எது தான் ஆவிக்குள்ள ஆகிறது தான் சரியான ஒரு ரிலீஃப் இன்னும் இது போக ஏதாவது குப்பைகள் இருந்தால் அக்னியில் சுற்றிக்கப்பட வேண்டிய நேரம் நைட்டு மற்றபடி நைட்டில் வந்துக்கிட்டு தோத்திரம் பண்ணிட்டு எலுமி நின்றுட்டு அறிக்கையெல்லாம் சான்ஸ் கொடுப்பாரா பாஸ்ட் என்னன்னு தெரியாது போகும்போது சொல்லிட்டு போயிட்டார் இதான் லாஸ்ட்ன்னு சொல்லிடு முடிஞ்சுது சாய்ங்காலம் ஒரே காத்திருப்பு கூட்ட மாதிரி நம்ம ஆவிக்குள்ளே கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு லெவல் கிளியராக வருஷ கணசில் அக்கௌண்ட்டை எண்ணிஞ்சிடணும் சுத்தமாக க்ளோஸ் நில் பேலன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு தான் அங்கே போய் என்ன செய்யணும் நிப்பாட்டணும் சாயங்காலம் ஓட்டு உட்காந்துக்கிட்டு திருப்பியும் அந்த குப்பை இந்த குப்பைன்னு எடுக்க வேண்டாம் எதோ க்ளோஸ் பண்ணிடு வீட்டை பெருக்க வேண்டியெல்லாம் இன்றைக்கி இப்போ காலையில எணிஞ்சிருங்க பெருக்கியாயங்களை நான் உணர்கிறேன் பழைய கதைகளை பேசி ஆரோனை போல மெரியாமை போல புத்தீனமாய் நான் செயல்பட்டு இருக்கிறேன் சில காரியங்களை நான் துணிஞ்சு செஞ்சிருக்கிறேன் அது மகா புத்தீனமான காரியம் ஆண்டவரு உண்டைய கிரியர்களுக்காக உண்முடைய வார்த்தைக்காக உடைய ஆலோசனைக்காக நான் காத்திருக்கவில்லை தயவா என் காரியங்களை செய்தேன் புத்தினத்துக்கு நான் இடம் கொடுத்தவரே நான் சில நேரங்களில் நான் புத்தி இல்லாமல் நிதானம் இல்லாமல் பேசிவிட்டேன் ஆண்டவரே மற்றவர்களை பண்ணிட்டேன் ஜப நேரத்துல ஜபத்துக்கு போகாம பாவத்துக்கு இடம் கொடுத்தேன் ஆண்டவரே தேவரீடு என்னை மன்னியும் உலக கவலைகளில போய் என்னை கட்டி வைத்துக் கொண்டேன் நான் கண்மலையில என்னுடைய அஸ்திவாரத்தை போடாமல் உலக காரியங்களை நான் அஸ்திவாரம் போட்டு விட்டேன் ஆண்டவரே மற்றவர்களுக்கு நான் கோபம் ஊட்டி இருக்கிறேன் சுவாமி நான் மேன்மை சண்டையை என்னுடைய வார்த்தைகளால அநேக இடங்களில் சண்டை உண்டாயிருக்கிறது ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே நான் மேன்மை பாராட்டி புத்தியனாய் மாறியிருக்கிறேன் தயவா என்னை மன்னியும் எல்லாரும் வாயத்திலிருந்து கேட்கலாம் சொல்லலாம் அறிக்கலாம் இந்த பத்து விதமான கத்தரைய சமூகத்துல நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் என்னைக்கோ சம்பவத்தை பேசி குற்றவாளிகளாய் மாறினது துணிந்து பல காரியங்களில் தலையிட்டது கத்திற்கு காத்திருக்காமல் போனது பலி செலுத்தாமல் எந்த ஒரு ஊழியமும் செய்தது பெருமை பாராட்டினது நிதானமாய் பேசாதது ஜபத்துக்கு போகாமல் பாவத்துக்கு இடம் கொடுத்தது உலக கவலைகள் மேல் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டது மற்றவர்களை கோபம் ஊட்டினது சண்டையை உருவாக்கினது மேன்மைப் பாராட்டி புத்தீனமாய் செயல்பட்டது கத்திற்கிருமையாய் மன்னிக்க முடியா கேளுங்கள் வாயை திறந்து அறிக்கை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் நமக்குள்ள தன்மை வெளியே போகட்டும் தூதர்களுடைய புத்தினத்துக்கு இடம் கொடுக்காத புத்தினத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம் தாவியின் புத்தினத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம் புத்தினத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம் மனாத்தாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திராம் ஸ்தோத்திரம் அனுரே அனுரே அனு ஓ ரீ அலி அலு